நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவிற்கு கிருவினாலே நாம் ஒரு மகிழ்ச்சிகரமான வேலைக்குள்ளே கடந்து வந்திருக்கின்றோம் அருமையான சகோதரன் தாம்சனும் சகோதரி நிசாவும் விவாக நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளும்படியாக பெற்றோர்களோடு கூட தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றபடினால் நாம் இங்கே கடந்து வந்திருக்கின்றோம் நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கருத்தரும் கடந்து வந்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அது நிறைவேற வேண்டும் என்றும் தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக நிச்சயம் பண்ண வேண்டும் என்று விரும்பி இவ்விதமான ஒழுங்குகளை பெற்றோர்கள் செய்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவராக அநேகர் திருமண காரியங்களை எப்படி எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தங்களுடைய மனசுக்கு விரும்புகிறபடி எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தவிர இறைவனுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அந்நீகருக்கு குறைந்து கொண்டு வருகிற காலமாக இருக்கின்றது இங்கே அப்படி அல்லாதபடிக்கு தேவை சித்தத்தின்படியை செய்ய வேண்டும் என்று இரு குடும்பத்தார் விரும்பி இந்த ஒழுங்குகளை செய்திருக்கிறபடினால் ஆண்டவர்கள் நான் நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயதார்த்த வைபவத்தை எல்லா சமூகத்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் நடத்துகின்றார்கள் அவரவருடைய மத சம்பிரதாயத்தின்படி குடும்ப கௌரவத்தின்படி சமுதாயத்தினுடைய ஒழுங்கின்படி நடத்தி இருக்கின்ற ஒழுங்குகள் எழுதி அந்த ஒழுங்கின்படி இந்த நிச்சிதார்த்தத்தை நடத்துகிறோம் என்பதை உங்களத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நிச்சயம் செய்து கொள்வது போல திருமணத்தை எப்பொழுது நடத்தி கொள்வது எப்படி நடத்துவது என்று முடிவு செய்தோடு கூட மாத்திரமல்ல இவருடைய விருப்பத்தை சரியாக அறிந்து மறுபடியும் தேவ சமூகத்தில் நிச்சயம் செய்து கொள்வதற்காகவும் நாம் கூடி வந்திருக்கின்றோம் ஆபரகாமுடைய குமாரனாகி ஈசாக்கு போனதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து அழைத்து இவ்வாகம் நடத்தினதாகவும் வெளித்தரப்பட்டிருக்கின்றது போனாலும் அதுவே தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் அவையில நாம் ஏன் வேதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிந்திய காலத்தில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்களாக நாமும் அப்படியே நடத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேத புத்தகம் எழுதி நம்முடைய கரத்துல தரப்பட்டிருக்கின்றது அந்த வேதமாக சில காரியங்களை நாம் வாசித்து அறியலாம் ஆதியாகவும் இருபத்தி அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை வசனங்களை ஒரு ஒரு வாசிப்போம் ஒரு பெரியவர் அழைத்து இந்த லட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே என்னுடைய மகனுக்கு நீ பெண் கொள்ளாத என்னுடைய தேசத்திலும் என்னுடைய இனத்திலும் போய் என்னுடைய மகனுக்கு பெண் கொள்வேன் என்று சொல்லி வானத்துக்கு தேவனும் பூவைக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேர்ல எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பெருமாணம் வாங்கி எரியாசரை அனுப்பினார் என்று சொல்லி விதத்தில் அந்த காணான் தேசத்திலே படித்தவர்கள் இருந்திருப்பார்கள் பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள் பெண்கள் எல்லாம் இருந்திருக்க முடியும் ஆனால் அங்கே வாகம் பண்ணவில்லை என்று சொல்லி பரசுத்த வேத வாக்கியம் குறிப்பிடுகின்றது இந்த காலங்களிலே ரட்சிப்பு குறித்து மக்கள் எல்லாரும் மறந்து விட்டார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் அழகான ஒரு பொண்ணு தேவை அழகான மாப்பிள தேவை அது பணக்காரர்களாக தேவை படித்தவர்களாக தேவை இப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள் தவிர அது தெய்வீக இனத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் குறைந்து வந்து கொண்டே இருக்கின்றது காரணம் எல்லாரும் இந்த உலகத்தில்தான் வாழப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையே போதுமானதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வேத புத்தகம் எழுதி இந்த உலக வாழ்க்கை முடித்து விட்டு இன்னொரு உலகத்துக்கு செல்லலாம் என்பதற்காக உணர்கின்ற மக்கள் தான் ஒழுங்கை சரியாக பின்பற்றுவார்கள் அவர்தான் தன்னுடைய இனத்தில்தானே பெண்கொண்டார் ஆகினாலும் நாமும் நம்முடைய இனத்தில் நம்முடைய ஜாதியில்தான் பொண்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் ஜாதியை பின்பற்றி அலைகிறார்கள் இந்து மதத்தை தான் சொல்வார்கள் ஜாதியின் அடிப்படையில் தான் இந்து மதம் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவ மதம் அதிலிருந்து அப்படியே மாறி வந்தபடினாலே அதுவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிற என்பதை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒரு நல்ல மாப்பிளை கிடைத்து விட்டால் அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம மதத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மதத்தில் சேர்த்துக் தவிர தெய்வீக இனமாக அவர்களை அவரை மாற்ற முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகினால் ஆபரகாம் வந்து என்னுடைய இனத்திலே பெண்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் இனம் என்றால் எந்த இனம் போல்லாத்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறார் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லித்த பவல் சொல்லுகின்றார் அவர் ஆபரகாமுடைய சொல்லுகின்றார் மாமிசத்தினால பிறந்த எல்லாரும் ஆபரகாமுடைய பிள்ளைகள் தான் அந்த ஆபரகாமுடைய சந்ததிகள் ஆகினால விசுவாசம் மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள்தான் ஆபரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லி பவல் எழுதுகின்றார் குருந்து சபையாருக்கு எழுதும் பொழுது இன்னொரு காரியத்தை அவர் எழுதுகின்றார் வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொல்வது ஒரு வண்டியிலே பூட்டப்படுகின்ற ரெண்டு எருதுகளுக்கு ஒப்பாக இருக்கின்றது அந்த ரெண்டு எருதும் ஒரே தரமாக ஒரே பலம் உள்ளதாக ஒரே நோக்கம் உடையதாக அந்த வண்டி இழுத்தால் தான் வண்டி குறிக்கப்பட்ட நேரத்துக்கு குறிக்கப்பட்ட போய் சேரும் இல்லாது போனால் வண்டி வழியிலே சண்டியாகிவிடுகின்றது போல வாழ்க்கை என்று சொல்வது இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக தெய்வீக குடும்பம் என்று சொன்னால் இருவரும் தெய்வீக பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படியானால்தான் தேவனுடைய ராஜ்யம் செல்லும் வரையில் அந்த வாழ்க்கை சரியாக ஓடும் இல்லை என்றால் அது படுத்து விடும் என்று அவர் அறிந்திருக்கின்றார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளில் தோல்வியடைந்து போவதற்கெல்லாம் இது ஒரு காரணம் என்பது இவங்களை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த நேரத்தில் பிள்ளைகளை கடத்த வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்திலே எப்படியாயும் பிள்ளை வீட்டு வீட்டாய் போ வீட்டு வீட்டு போனால் போதும் என்று பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் ஆரம்பி எண்ண ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஆகினால் எங்கேயாவது அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் பெண் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா எப்படியாவது ஒரு படித்த குடும்பம் குடும்பம் பணக்கார குடும்பம் நம்முடைய குடும்பத்திற்கு நெருக்கங்கள் மாற வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு ஒரு புகழ் வர வேண்டும் மதிப்பு வர வேண்டும் இப்படித்தான் பாகக்காரியங்களை ஒழுங்குபடுத்துகின்றார்களே தவிர வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குமா இவருடைய வாழ்க்கை இறைவனுக்கு பிரியமாக இருக்குமா இவள் உலக ஓட்டத்தை முடித்துவிட்டு இறை செல்வார்களா ஆகினால் அப்படிப்பட்ட துணைகளை இணைத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர்கள் இந்த கேசவ மார்க்கத்திலே குறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகினால் பகல் குறைந்து சொல்லியாருக்கு எழுதும் பொழுது அதிகாரம் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக வாழ்க்கை என்று சொல்வது ஒரு வண்டி எழுக்கின்ற எருதுகளுக்கு இருக்கின்றது அங்கே ஒரு நுகம் வைத்திருக்கும் அந்த நுகத்தில் இரண்டு காளைகளை பூட்டுகின்றார்கள் ஆகினால் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது ஒளிக்கும் இருளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெளிச்சத்தோடு கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அடைந்து இருட்டாக மாறி இருக்க வேண்டும் இல்லாத போனால் இந்த இருந்த வெளிச்சத்தை கண்டு விலகி போய்விட முடியும் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் இது உலக அறிவு பெற்ற எல்லாருக்கும் தெரியும் படித்துதான் சொல்ல வேண்டும் அதைனால தெய்வீக ஒளியை பெற்ற மக்கள் ஒளி இல்லாத ஒருவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இருக்காது தன்னுடைய வெளிச்சத்தை அணைத்துக் கொண்டால் ஒரு கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் அண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அதாவது உயிரில்லாத ஒரு சொருபத்தை சொர் விக்கிரகம் என்று சொல்லுகின்றோம் அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு மனுஷனை போல மனுஷியை போல இருந்தாலும் ஒரு ஜீவனை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி விக்கிரகமான ஜீவனில்லாத ஒன்றோடு ஐக்கியமைத்துக் கொள்வது அது தெய்வீக ஒழுங்கு அல்ல என்று சொல்லி இருக்கிற வாசிக்கின்றோம் அப்படி போல அருமையான சகோதரனும் சகோதரியும் விதமாக தெய்வீக ஒழுங்கின்படி இந்த சம்மதம் தெரிவித்து இந்த நிச்சயத்திற்குள் கடந்து வந்திருக்கிறபடி நாள் ஆண்டு அவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகின்றேன் இப்படி எலியாசரிடத்திலே ஆபரகம் சத்திய பிரமான வாங்கி கொடுகின்றார் எங்காவது ஒரு ஏன் அவர் வயதாகிவிட்டது அவர் போய் ஒன்று பெண்ணு பார்க்க முடியாது ஆகையினால வீட்டிலே பக்தி உள்ள ஒரு மனுஷனாக கலக்கு நம்பிக்கையான ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே என்னுடைய இனத்திலே போய் ஒரு பெண்ணை என்னுடைய மகனுக்கு வாகம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னொழுது சத்திய பிரமாணத்தை கேட்டு அவர் கடந்து போகின்றார் தன்னோடு கூட பத்து ஒட்டுக ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு உச்சிதமான பொருள்களை எடுத்துக்கொண்டு பல வேலையாட்களையும் அழைத்து கொண்டு பெண் பார்ப்பதற்காக இலியாசர் மணமகனுடைய வீட்டிலிருந்து பெண்பாருக்கு அவர் செல்லுகின்றார் இந்த காலத்திலே அதாவது பெண் பார்ப்பதென்றால் புரோக்கர்களை நிறைய வைத்த சொத்து தான் அந்த காலத்தில் புரோக்கர்கள் இப்ப பெண் புரோக்கர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த வேறு வழிகளிலே பெண் ஆரம்பிக்கிறார்கள் அடுத்து அவர்கள் இல்லாததில்லான்னு சொல்லி இவ்விதமாய் பெண்களை தேடி கொடுக்கிறார்கள் அது வாழ்க்கையில பின்னாலே ஏமாற்றமாக அது பொய்யான ஒரு வாழ்க்கையாக அறிந்து அநேகர் தோல்வியடைந்து போக நாம் காணுகின்றோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவரிடத்துதான் கேட்க வேண்டிய என்னுடைய பிள்ளைக்கு ஒரு மன மணமகள் தேவை என்னுடைய பையனுக்கு மகளுக்கு ஒரு மணமகன் தேவை என்று விதமாக ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதுக்கு நிச்சயம் அல்லவா என்று சொல்லி விதத்தில் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக மிக தெளிவாக கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கின்றபடினால் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை மட்டும் படிக்க வைத்து விதமாக வளர்த்து தந்திருக்கிறபடினால் அதற்கு துணையும் ஆயத்து தருவார் என்று தெய்வீக சிந்தியோடு கூட காத்திருப்போம் ஆனால் காலகாலங்களில் அவைகளை செய்து முடிக்கிறார் என்பதை உங்கள் மதத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த எலியாசுர் கடந்து போகின்றார் அந்த ஊருக்கு போய் போய்விட்டார் அவர் நேரடியாக வீடுகளை போய் கேட்டிருக்கலாம் ஆவருகாமடைய சொந்தக்காரங்க யாரு அந்த குடும்பம் எங்கே இருக்கிறது என்று அந்த ஊரில் இவருக்கு சாரித்திருக்க முடியும் அப்படி சாரிக்காதபடி ஒரு கடவுளிடத்தில் ஜபமணினாராம் அந்த ஊருக்கு பெண்கள் எல்லாரும் ஊருக்கு வெளியே ஒரு துறவிலே அதாவது ஒரு கணத்திலே தண்ணி எடுக்க வருவார்கள் கணத்தில் இறங்கி படியில் இறங்கி இறங்கி தான் தண்ணி எடுத்து கொண்டு போக வேண்டும் அப்படிப்பட்ட துறவண்டில் இவர் நின்று என்ன ஜபம் தெரியுமா ஆண்டவரே இந்த துறவிலே தண்ணி எடுப்பதற்கு இந்த ஊர் பெண்கள் வருவார்கள் அப்படி வரக்கூடிய பெண்களிடத்திலே நான் ஒரு பெண்ணிடத்தில் போய் எனக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்பேன் அவள் உடனே குடியும் என்று சொன்னது மாத்திரமல்ல உன்னுடைய ஒட்டகத்துக்கு ஒன்று வார்ப்பேன் என்று அவள் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெண் அப்படிப்பட்ட பெண்ணு தான் என்னுடைய ஜமான் வீட்டுக்கு வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஜெவம் பண்ணி கொண்டே நின்றார் என்று பரிசுத்த ஆவியான எழுதி வைத்திருக்கின்றார் ஆகினால பெண்பாருக்கு நாம யார் கணத்தங்கரைக்கு போச்செல்லாம் சொல்லலை கடவுளத்தில் ஜெவம் பண்ண வேண்டுமா அப்படி ஜெவம் பண்ணால்தான் நிச்சயமாக கருத்துறது வாழ்க்கை செய்வார் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வாசிக்கலாம் பதினொன்னாவது வசனம் முதல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினொன்னு முதல் வாசிப்போம் தனக்குள்ளே சொல்லி ஜபித்துக் கொண்டது என்னவென்றால் என் யஜமானாகிய ஆபரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி ஆபரகாமுக்கு தயவு செய்தாரில் நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு நான் குடிக்க உன் சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் அவசியம் வீட்டு வேலை போட்டு தண்ணீர் ஒட்டகத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடைய பெண் தான் என்னுடைய யஜமானுடைய வீட்டுக்கு பெண்ணாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெவம் பண்ணி கொண்டேன் என்றார் என்ற ஆபரகம் வந்து விதமாக அந்நேரி உபசரிக்கிறதுல ரொம்ப தேர்ந்த ஒரு ஆள் ரோட்டில் யார் போனாலும் ஊருக்கு யார் வந்தாலும் கூட்டி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிற ஒரு மனுஷன் அதனால் அறியாமல் ஒரு நாள் இயேசுகிற சுய அழைத்து கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தார் என்று பரசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது அந்த அம்மா சாராலும் அப்படித்தான் வயது முதிர்ந்த காலத்திலே ஆபரகமுக்கு தொண்ணூற்றி ஐம்பது வயதாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு போனார் என்று சொல்லி வேத்திலேருக்கிறது அந்த அம்மாவுக்கு எண்பத்தி ஒன்பது அவ்வளவு தள்ளாடக்கூடிய வயசில் வயது இருந்த போதிலும் மத்தியான விலையில சாப்பிட்டு முடித்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மூன்று புருஷர்கள் வந்தார்கள் கூப்பிட்டு கொண்டு அவர்களை மரத்தடியில் தங்க வைத்து கால்களவை தண்ணீர் எல்லாம் கொடுத்து உட்கார வைத்து விட்டு சாராள் எழுப்பி உடனடியாக மூன்றுபடி மாவு எடுத்து அப்போ சூடு என்று சொல்லி சொல்லுகிற வயதான காலத்திலே நம்ம அம்மா அப்படி நிச்சயமாக செய்ய முடியாது என்ன வயசானா ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் வர்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப தடித்த வார்த்தைகளாக இருக்கும் மக்கள் வேற ஜாலி கிடையாதவை ரோட்டில் போறவெல்லாம் கூட்டிக் கொண்டு வச்சுட்டு சோறு போட சொல்ல சாப்பிட்றாலும் பரவாயில்லை சாப்பிட்டு முடிஞ்ச பிற இனி உனக்கு கொஞ்சமாவது மனசுல கஷ்டம் இருக்கதான் நான் இவ்வளோ பிள்ளைக இருக்கிறேன் என்றுதான் சொல்வாரில்லை தவிர அந்த அம்மா அப்படி சொன்னதாக வேத்தல் எழுதப்படவே இல்லை எழுந்திருந்து மூன்றுபடி மாவெடுத்து அப்போ இதை சப்பாத்தி சூட்டார்கள் அப்போ சூட்டார்கள் அதனால இந்த எளியாசருக்கு என்ன விருப்பம் தெரியுமா இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் இப்படி அந்நியரை உபசரிக்கக்கூடிய ஒரு மகளாகை பணிவிட ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர் வைத்து தண்ணிக்கு புறப்பட்டு வருகிறாள் அடுத்த வசனம் வாசிக்கலாம் அவள் இப்படி சொல்லி முடிப்பதற்கு முன்னே இது ஆபரகின் சகோதரனாகிய நாகூருடைய மனைவி குடத்தை வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அறியாத கணிகுமாக இருந்தாள் குணசாலியான பொண்ணு தான் அழகான ஒரு பொண்ணு தான் பொண்ணுதான் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் தான் அதனால் பறலவுகள்லாம் அதுக்கு பிறகுதான் சித்தப்படுதான் பறவுகத்து போனது பறவை பார்த்துக்கொள்ளலாம் இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நமக்கெல்லாம் இருக்கணும் அப்படித்தான் எல்லாரும் ஜெவம் பண்ணுகிறார்கள் அப்படிதான் குடும்ப காரியத்தில் பெண்ணு மாப்பிள்ள பார்க்கிறதெல்லாம் அப்படித்தான் ஆனால் இளியாசர் அப்படி ஜெவம் குணசாலியான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அந்நியை உபசரிக்கூட கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஜெவம் வந்த பொண்ணு ரொம்ப அழகான ரூபவதியான ஒரு கன்னி பொண்ணு தோல்லை புறப்பட்டு வந்தாள் அவள் இறங்கி தண்ணீர் நிரப்பிக் கொண்டு ஏறி வந்து இருக்கிறாள் அப்பொழுது ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி ஆமா எனக்கு கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கூட மாறி எப்படியும் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்திட்டா அந்த குடத்து தண்ணி தூர ஊத்திட்டு இன்னொரு போனோம் அப்படி கஷ்டப்பட்டால்தான் நிச்சயமாக அது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடைய பெண்ணாக இருந்தால்தான் எஜமானுடைய குடும்பத்துக்கு வர முடியும் என்று சொல்லி இவர் எண்ணி கேட்டார் அந்த பொண்ணு உடனே அவசர அவசரமாக குடத்தை தோல் இருந்து இறக்கி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்ததாக வாசிக்கிறோம் ஆமா இவர் எப்படி சொல்லி ஜவுமணினாரோ அப்படி பதில் வந்தது என்று சொல்லி விதத்தில் நிச்சயமாக எல்லாம் வாய்க்கும் என்றுதான் பரசுத்த வேத வாக்கின்னு சொல்லுகின்றது கருத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜெபித்தால் கருத்தர் அதை தருகிறது இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட குழந்தைகள் அருவாளன் கத்தியவுடன் கேட்கலாம் கையில கொடுக்கிறது இல்லை பிரியமான கொடுக்கிறது போல நம்முடைய தேவனாகிய கருத்தரும் நாம் கேட்கிறவைகள் இருந்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருந்தால் தருகின்றார் இப்படி குடத்தை சரித்து குடிக்க தர வேண்டும் தந்துவிட்டு என்னுடைய ஒட்டகத்துக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவர் அப்படியே அந்த மகள் வந்து ஒட்டகத்துக்கு மொண்டு வார்க்கு சொல்லி அவசர அவசரமாக அந்த தண்ணீரை தொட்டியில ஊற்றி விட்டு ஒட்டகத்துக்கு தண்ணீர் எடுக்க மறுபடியும் ஓடி போனதாக எழுதியிருக்கிறது ஊத்திட்டு அவர் கொண்டு போனார் என்று பத்தாவது எழுதியிருக்கிறது ஒரு ஒட்டகம் குறைந்தது பத்து குடம் தண்ணீர் குடிக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் பெரிய மிருகம் அது வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய தோல் போய் தண்ணீர் பை ஒன்று இருக்கின்றது அதற்குள்ளே தண்ணீரை குடித்து குடித்து வைத்துக் கொண்டே இருக்குமா இப்படி பாலவனத்தில் வியாபாரத்துக்காக செல்கின்ற பெரிய வியாபாரிகள் பல நாட்கள் பிரயாணம் அணி போவார்கள் தாங்கள் கொண்டு போகிற தண்ணீர் துருத்தில காலியாகி விட்டதுன்னு சொன்னால் எங்குமே தண்ணீர் கிடைக்காது தோண்டியும் எடுக்க முடியாது காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட காடான பிரதேசமாக இருக்கும் அப்பொழுது தாங்கள் கொண்டு போகிற ஒட்டகத்தில் ஒன்றை வார்த்து அதனுடைய மாமிசத்தை சமர்த்தி சாப்பிட்டு விட்டு அதுக்கு உள்ளிருக்கிற தண்ணீரை எடுத்து தன்னுடைய துருத்தியில் வைத்து குடித்துக் கொள்வார் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆகையினாலே பத்து கூடத்திற்கு மேலாக தண்ணீர் குடிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மிருகம் பத்து ஒட்டகத்திற்கு அவள் மொண்டு வார்த்து களைத்து போய் நிற்கின்றாள் அவருக்கு இவர் உடமைகள் எல்லாம் எடுத்து கொடுத்து இவருக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளையிலே ஆபருகாமுடைய குடும்பத்தில் உள்ள பெண்ணாக இல்லாது போனால் இன்னும் நாம் எஜமானுக்கு அது குற்றவாளியாக ஆய்விட என்று சொல்லி விசாரிக்கிறாள் இருபத்தி மூன்றாவது கருத்தரி உடனே பணிந்து கொள் உடனே ஜவம் அணுகின்றார் கடவுளின் பிரயாணத்தை வாக்கி செய்து விட்டாரே நான் எதை நினைத்து ஜெவம் மணி நினோ அப்படியே வாக்கி செய்து விட்டார் அதுவும் என்னுடைய எஜமானுடைய வீட்டு குடும்பத்தில் பெண்ணாக இருக்கின்றாலே என்று ஜெவம் மணி இந்த பொண்ணு ஓடி போய் தன்னுடைய வீட்டிலே சொல்லுகின்றார் இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் வெளி தூரத்திலிருந்து வந்திருக்கிறார் யாருடைய பிள்ளை என்றெல்லாம் கேட்டார் ஜெவம் மணி இருக்கிறார் நம்ம வீட்டில இடம் இருக்குமான்னு கேட்டார் ஆனால் இடமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி வீட்டில பிச்சனுடனே அண்ணக்காரன் ஓடி போய் அவர் அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டு ஒட்டகத்தெல்லாம் கட்டி அவருக்கு தீவனம்லாம் வைத்து விட்டு அவருக்கு சாப்பிடுவதற்கு கை காலெல்லாம் அலம்பு வைத்து சாப்பாடு வைத்த பொழுது அவர் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கின்றார் இது அந்த காலத்தில் பெரியவங்களெல்லாம் அப்படி தான் செய்வாங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு கொடுக்க மனமில் இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ஏன் சார் தண்ணியாவது குடிச்சிட்டு போகலாமே இல்லை இல்லை நீங்கள் பொண்ணு கொடுக்க விரும்பலை தானே அதனால் உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற நல்லதில்லை என்று பெரியவங்க போடுவாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக பொண்ணு பார்க்க போடனே ஒரு கோஷ்டிகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் புரோக்கர்கள் எல்லாம் எதையாவது ஒரு மாப்பிள்ளையை கழிச்சேத்துவாங்க பொண்ணு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போய் முன்னே ஃபோன் பண்ணிடுவாங்க மாப்பிள்ளைக்காரர் இந்த மாதிரி படிச்சு எல்லாம் புழுகுவாங்க அவன் படித்தே இருக்க மாட்டான் பட்டதாரி கலெக்டராக இருக்கிறான் ஐஏஎஸ்ஸாக இருக்கானு சொல்லிவிட்டு அப்படி வர்றாரு நல்லா கவனிக்கணும்னு சொல்லி பாவம் அவங்களுக்கும் கடை கடலாம் வாங்கி நல்ல பிரியாணிலாம் போட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு இலையை மடக்கி போட்டு போயிடுவாங்க இலை மடக்கிறதுல அர்த்தம் இருக்கிறது என்பதை தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதாவது இலை போட்டு சாப்பிடறோம் இல்லையா இங்கேருந்து இந்த இலையை அங்கே மாதிரி மடிச்சிட்டேன் போகிறோன்னு அர்த்தமாக அது போல நிறைய பேர் இப்போ அப்படி அப்படி புரோக்கர்களை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளைகளுக்காக பொங்கி போட்டு பல்லாயிரக்கணக்கான கடன் கடன்பட்ட பெற்றோர்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறார்கள் சமுதாயத்தில் ஆகினால் பிரியமானே கடவுளை தேடுகின்றதானதான் கடவுடத்தில் வாக்க வேதாகமத்தின் பிடித்த எழுத்தரப்பட்டிருக்கின்றது அப்பொழுது அவருக்கு முன்னே ஆகாரம் வைத்த பொழுது அவர் சொன்னார் வந்த காரியத்தை சொல்லும் என்னாலே புசிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிவிடுகின்றார் உடனே வந்த காரியத்தை சொல்லும் என்று கேட்கிறார்கள் ஒரு விவாகம் என்று சொல்வது ஒரு பிள்ளை பிள்ளையினுடைய பெற்றோரிடத்துல பரிபூர்ணமான சம்மதம் தெரிவித்த பிறகு சம்மதம் கேட்ட பிறகுதான் விவாகத்திற்கு ஒழுங்கு பண்ண வேண்டும் என்று இந்த ஆபரகாம்புடி சரித்திரத்திலாம் வாசித்தறியக்கூடிய பெரிய உண்மையாக இருக்கின்றது இந்த காலம் அப்பா அம்மாட்டெல்லாம் சம்மதம் கேட்க மாட்டாங்க அது என்ன வயசு காலம் அவங்கள்ட்ட போட்டு கேட்டுட்டு இருக்கிறது இப்பொழுது நாகரிகத்தில் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவளவாளையும் முடிவு பண்ணிடுவாங்க அப்படி போட்டு கடைசியில் ரெண்டு குடும்பத்தில் இருக்க வந்துவிட்டா ரெண்டு பேர் எங்கே போடா வந்துட்டு நல்ல புகலிடம் பெற்றோர்கள் வெடித்துவர்கள் சுகமாக வாழ்க்கை பிரியமில்லாத ஒரு காரியம் ஆகினாலே பெற்றோரிடத்தில் சம்மதம் கேட்டார்கள் என்று இங்க எழு ஆதி ஆகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்னு வரை வாசிக்கலாம் ஆம் இப்படி எலியாசர் கேட்கிறமானுக்கு நீங்கள் தயவு பண்ண வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய மனதில் இருக்கிறத சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சம்மதம் இல்லை என்று சொன்னால் நான் வேறு இடத்தில் பெண் போக வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு பெற்றோர்கள் இப்படி சம்மதம் சொல்லுகிறார்கள் வாசிக்கலாம் அப்பொழுது அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் அண்ணனும் பிரதித்தருமாக இந்த காரியம் கருத்த வந்தது உமக்கு நாங்கள் நலம் பலம் என்று சொல்லக்கூடாது இது ஒரு உமக்கு முன்பாக இருக்கிறாள் கருத்தர் சொன்னபடியே அவள் உம்முடைய யஜமானுக்கு யஜமானுடைய குமாரருக்கு மனைவியாகும்படி அழைத்து கொண்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் சம்மதத்தை கருத்தர் சொன்னபடியே அப்படியான எளியாசர் எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கிறார் நான் இப்படி ஜெவம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது உன்னுடைய பிள்ளை வந்து தண்ணி எடுக்க வந்தால் நான் இப்படி எதை எண்ணிக்கொண்டிருந்தேனோ அந்த காரியத்தின்படி அழிச்சியதால் என்னெல்லாம் இவர் சொன்ன உடனே அவளுக்கு ஆச்சரியமாகிட்டது இது கருத்தரால் வந்த காரியம் கருத்தர் வந்த கருத்தரால் வர்ற காரியம் நாம் ஜெபிக்கும் பொழுது கருத்தர் ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்கிறார் சொன்னால் அது கருப்பாக இருக்கிறதா செவப்பாக இருக்கிறதா நெட்டையாக இருக்கிறதா கட்டையாக இருக்கிறான்னு சொல்லி பக்தியுள்ளவர்கள் கவனிக்க மாட்டார்கள் இது கடவுள் செய்த காரியம் இந்த காரியம்தான் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்கின்ற குடும்பங்கள் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடவுளத்தில் ஜெவம் பண்ணுவார்கள் கடவுள் ஒழுங்கு செய்தால் அதற்கு சில விளக்கம் சொல்வார்கள் சொந்த காரணத்தெல்லாம் போய் கேட்பார்கள் இதெல்லாம் சரியா இருக்குமா அதெல்லாம் வேண்டாம் தான் அதில் அத கர்த்தருக்குள் இருந்தாலும் இன்றைக்கு இனம் சொந்தம் பந்தம் என்று சொல்லி இப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படினாலே கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியாமலும் கருத்தருடைய கருத்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும் கிறிஸ்தவ சமுதாயங்கள் பரிதமித்துக் கொண்டிருக்கிறது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த இளியாசர் வந்து விதமாக ஜெவம் பண்ணும் பொழுது பெற்றோர்கள் சொல்கிறார்கள் இது எங்களால் வந்த காரியம் நாங்கள் இப்பொழுது பிள்ளை கல்யாணம் எடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை கர்த்தரி இந்த காரியத்தை வாக்க செய்திருக்கிறார் அது உமக்கு கர்த்தர் இப்படி செய்திருக்கின்ற அப்படின்னா இந்த காரியம் கருத்தரால் வந்தது நாங்கள் நலம்போல் ஒன்று சொல்லக்கூடாது இது ஒரு ரெபே கால நீரை அழைத்து கொண்டு போகலாம் அந்த காலத்தில் அதாவது பெண்ணை அழைத்து கொண்டு வந்து தான் வாகன நடத்தினதாக சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது பின்ன ஏன் இப்படி மாறிச்சுன்னா அது ஜாஸ்தி எங்கே மாறிச்சு நமக்கு தெரியல இந்த தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம் அதில் கன்னியாகுமரி ஜில்லாவில் இருந்துச்சுன்னா பெண்ணை கொண்டு போய் கட்டி கொடுக்குறதுன்னா ஒரு குறைச்சல் மாதிரி அது ரெஸ்பெக்ட் போயிடும் அதெல்லாம் நம்ம கிறிஸ்டேஜ் ஆச்சியா பொண்ணை கொண்டு கொண்டு கொண்டா கட்டி கொடுக்கறது பொண்ணு வேணுனா வந்து கட்டிட்டு போட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி மாறி மாறி எல்லாருமே இப்படி ஆயிட்டு மாப்பிள்ள போய் தான் கட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டுது அந்த காலத்தில் பெண்ணை கொண்டு போய் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரில்ல பைபிளிலேயும் இயேசு கிறிஸ்து வந்து இங்கே பெண்ணை அழைத்து கொண்டு போய் அங்கேதான் வாகன நடத்துவார் என்று சொல்லி விதத்தில் எழுதியிருக்கிறது இந்த ஒழுங்குகள் ஆதி தொட்டே இருந்திருக்கிறது இடையில மனிதர்களால் மாற்றப்பட்டிருக்கிற நாம் அறிந்திருக்கின்றோம் இப்படி பெண்ணை அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி விதத்துல வாசிக்கலாம் நெட்டியாக இருப்பாரி சம்மதம் தெரிவித்தால் என்பதை நீங்கள் ஒன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாலிப சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்கள் கடவுளுக்கு மாத்திருந்த வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கடவுள் எந்த நிலையிலும் வாழ்க்கை துணை அமைத்து தருகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்வதே மேன்மை என்பதை வாழ்வீர்கள் என்றால் கருத்தருடைய காரியங்களை தலையிட மாட்டார் உருடைய விருப்பத்துக்கு செய்து கொள்ளும் சொல்லி விட்டு விடுவார் ஆபரகமுடைய சரித்திரத்திலே இன்னொரு சம்பவம் இப்படி நடந்திருக்கின்ற அந்த ஆபரகாமுக்கு சாராளுக்கும் கருத்தர் சொன்னார் குழந்தையை தருவேன் என்று சொல்லி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சாராளுக்கு ரொம்ப வயசாகிவிட்டது முடியாமல் போய்விட்டது சாராள் ஒரு நாள் கணவன் இடத்துல போய் எனக்கு ரொம்ப வயசாகிட்டுங்க எனக்கு குழந்த பிறக்கிற மாதிரி தெரியல இது மதி மாத விளக்கெல்லாம் திண்டு போச்சுது ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடெல்லாம் திண்டு போச்சுது இனி குழந்தை பிறக்காது ஆகனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க இந்த ஆகாரம் நம்ம வீட்டில் வேலைக்கார பொண்ணாக இருக்கிறா தானே நல்ல பக்தியாக இருக்கிறா வேலையெல்லாம் செய்கிறாள் இவ்வளோ நீர் மனைவி ஆக்கிக் கொள்ளும் அவளுக்கு பறக்கிற பிள்ளைகளெல்லாம் நமக்கு இருக்கட்டும் என்று சரி சொன்னதாகவும் அதை ஆபரகம் அப்படியே ஒத்துக்கொண்டு விவாகம் படித்ததாகவும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றது அதை ஆண்டர் தடை செய்யும் ஏன்னா மனுஷனுடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டு தடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் ஆண்டருக்கு அதெல்லாம் வேலை நமக்கு சொல்லுவாரு அதை செய்யாட்டி போனால் அதுக்குரிய பலனை நாம தான் அனுபவிக்கணும் விட்டுருவாரு அப்படி அப்படி சில நினைக்கிறாங்க நான் ஜெமிச்சுட்டு தானே இருக்கிறேன் ஜெவம் பண்ணிட்டு தானே அதெல்லாம் செய்தேன் கடவுளை சொன்னது மாற்றி செய்வதற்கு ஜெவம் மண்ணினால் கருத்தரையில தலையிட மாட்டார் என்பதை இவங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது எப்படி இருந்தாலும் அவங்களும் வருவாங்க இல்லையா அவங்களும் இயசுதான் கும்பிடுறாங்க இப்படி ஒரு சாக்கு போக்கான நொண்டிக்காரனை நாம் சொல்லிக் கொள்ளாமே தவிர கடவுளுடைய விருப்பத்தை நாம் மீறிவிட்டோமானால் நிச்சயமாக கடவுள் இதில் தலையிட மாட்டார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இப்படி ஆமரகம் மக அந்த ஆகாரை விவாகம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் முதல் முதல் விருத்த சேதனும் பண்ணியிருந்தார் அது அப்படி இருக்கிற காலத்திலே அப்புறம் தொண்ணூத்தி அந்த இஸ்மபியலுக்கு பதி பனிரெண்டு பதிமூன்று அப்படி இருக்கும்போது இயேசுகிரிசு ஒரு நாள் ஆபரகி வீட்டுக்கு வருகின்றார் அப்போ சொல்லுகின்றார் இன்னொரு உற்ப காலத்தில் நான் திரும்ப வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு பையனை அணைத்திருப்பால் அவனுக்கு ஈசாக என்று பெயரிட வேண்டும் அப்போதான் பெயர்லான்னு சொல்றார் அவர் நடத்துறது சந்ததி வழங்கும் என்று சொல்லி சொல்லிவிட்டு போகிறார் ஆபரகாமுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டது இதுக்கு முன்னாலே நடந்தது என்னாச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறார் எப்படியும் அடுத்த வருஷத்துல குழந்தை பிறந்தது ஈசாக் என்று பெயரிட்டார்கள் ஈசாக்கு வளர்ந்து வரும் பொழுது இந்த ஆகாரும் ஆகாருடைய பையனும் இந்த ஈசாக்கை என்று தெரிவித்து என்ன பரியாசம் பண்ணாருன்னு எழுதலை என்ன பரியாசம் பண்ணியிருப்பாள் யாருக்கும் தெரியாது ஆனா அறிந்தவர்களே முஸ்லீம்களோடு நாங்கள் நல்ல பழகி இருக்கிறோம் அதாவது நம்மளை அன்பாக முறையாக கூப்பிடுவதற்கு என்ன சொல்லுவார்னு தெரியுமா கிளவி மகன் என்று சொல்லி கூப்பிடுவார்கள் நம்ம அம்மாவை அவங்களை பாட்டி என்று சொல்லி பாட்டி மகன் என்று சொல்றதுக்காக கிளை மகன் என்று கூப்பிடுறது ஒரு பழக்கம் முஸ்லீம் வாயில் அந்த வார்த்தை இப்பொழுது இருக்கிறது இது எப்போ வந்த வார்த்தை தெரியுமா இஸ்மேவேலுடைய வாயில் வந்த வார்த்தை இஸ்மேலும் தாயாரும் இந்த சாராளுடைய பிள்ளையை கிளவி மகன் என்று அழைத்து இருக்கிறார்கள் இது சாராளுக்கு ரொம்ப வருத்தமாகி விட்டது உடனே ஆம்பரகாம்படத்தில் போய் இந்த அடிமையானவளும் அவளுடைய பெண்ணும் என்னுடைய பையனோடு கூட சுதந்திரவாளிகளாக இருக்கக்கூடாது உடனே அவளை வெளியேற்ற வேண்டும் என்று குடும்பத்தில் ஒரு பெரிய போர் நடக்க ஆரம்பித்து விட்டது இவர் நினைச்சிருந்தா ஒண்ணு செய்திருக்கலாம் இன்னொரு நாள் ஊர்ல கொண்டு போய் அவளுக்கு ஒரு வீட்டை கட்டி சொத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆட்டை கொடுத்து மேட்ச்சி பழச்சிக்கப்பான்னு சொல்லி இருக்க முடியும் அந்த ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அடுத்த ஆண்டிலே இன்னொரு சாராள் ஒரு குமாரனை செய்ய வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து கொண்டே இருந்தார் இருவருக்கும் தகராறு வந்துவிட்டது தகராறு வந்தவுடனே ராத்திரி ஆண்டோடத்தில் ஜபம் பண்ணுகிறார் ஆபரகம் ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கிடைத்த உத்தரவு என்ன தெரியுமா சாராள் உனக்கு என்ன சொல்றாள் அப்படி செய்யாள் சொன்னபடிதான் செய்து கொண்டாய் ஆகையால் இப்போ சாரால் சொல்றபடி செய்ய சொல்லுகிறேன் தெரியுமா ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்த போதிலும் ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அநேகருக்கு சாட்சி கொடுத்திருந்த நம்முடைய பிள்ளையுடைய காரியம் குடும்ப காரியங்களிலே கடவுள் சொல்வதை நாம் செய்யாதபடி உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் சொன்னால் என்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கருத்துறதில் தலையிட மாட்டார் பின்னர் நமக்கு ஆபத்துகள் வரும்பொழுது கடவுளத்தில் ஜபம் பண்ணும்போது கடவுள் என்ன சொல்வார் தெரியுமா சொந்தக்காரர்கள் சொல்கிறபடியே செய்ய சொல்லிவிடுவார் இது வேதத்தை எழுதி வைத்திருக்கிற ஒரு உண்மை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆகினால் அதாவது பக்தி உள்ளவர்களாக வளர வேண்டும் பக்தி உள்ள ஒரு துணை வேண்டும் என்று விரும்பி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது ரபேகாள் முன்பு அறியாத ஒரு குடும்பத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்வாள் ஆனால் என்ன காரணம் தெரியுமா இந்த எலியாசு காணப்பட்ட பக்தி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவரை ஜெபித்ததையும் அவருடைய வீட்டுக்கு வந்து ஜெவமானதையும் அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இவள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றாள் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் அவிதமாக இருக்கின்ற ஒரு மேனேஜர் போன்ற இவர் இவ்வளவு பெரிய பக்தியுள்ளவராக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தகப்பனாரும் பையனும் இவ்வளவு பக்தியுள்ளவராக இருந்திருக்க முடியும் இவர் அடிக்கடி தகப்பனாருடைய பக்தியும் பையனுடைய பக்தியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் அப்படி பேசி கொண்டிருந்தபடினால் அவளுக்கு அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்தியுள்ள குடும்பம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்தியுள்ள பையனோடு கூட இணைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருந்தபடினாலே அவள் சம்மதம் தெரிவித்தாள் என்று சொல்லி மத்திய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நிகருக்கு இருக்கிறது சம்மதிச்சுட்டான் இந்த பொண்ணு இந்த காலத்துல சம்மதிச்சிருக்க மாட்டாங்கல்லாம இருந்தனால அப்படி சம்மதிச்சிருக்கலான்னு சொல்றாங்க சிலர் அப்படி கிடையாது அவருடைய உள்ளத்துல ஒரு பக்தி உள்ள உணர்வு இருந்து கொண்டிருந்தது ஆகினால்தான் உலகத்துக்கு யாரோ ஒரு உலக மனுஷன் அவனுக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்து ஒட்டகத்திலாம் தண்ணீர் வார்த்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு தெய்வீக குணம் அவடத்துல இருந்தபடினால் அப்படி ஆனது என்று சொல்லி உங்கள் பத்தில சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகையினால வாலிபர்கள் இப்படி நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகள் தூய்மையாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வருகின்ற துணைவர்கள் எல்லாரும் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை வளர்ப்பதற்கும் உங்களுடைய சந்ததிகள் பக்தி உழுவலாக மாறுவதற்கும் நீங்கள் குடும்பமாக பரல அது வழிவகுக்கும் என்பதை உங்கள் மத்தியில சொல்லிக் கொள்கிறேன் அநேக குடும்பங்களிலே தாப்பில் ரசிக்கப்பட்டிருப்பார் அல்லது தாய் ரசிக்கப்பட்டிருப்பா அல்லது ஒரு பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கோம் மீது எல்லாம் அப்படி காட்டில் இருக்கும் அப்படித்தான் எல்லாரும் இருந்திருக்கிறார் குடும்பம் குடும்பமாக தேவண்டி ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டுமானால் இப்படிப்பட்ட இணைப்புகளை கருத்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பொழுது எளியாசர் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறார் அவரை அழைச்சிட்டு ஓட்டகத்தில் எல்லாரும் வழி அனுப்பி கோடா கோடியாக பெருவாக சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள் போய்கொண்டிருக்கும்பொழுது அங்கிருந்து ஈசாக்கு எங்கே வர்றாரு தெரியுமா தியானம் பண்ணுவதற்காக வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அவர் ரொம்ப தியான புருஷன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று பரசுத்த வேதாக மத்தியில் அவ்வளவு பயபக்தியான புருஷன் தனக்கு புண்பார்க்க போயிருக்கிறார் என்பது தெரியும் இப்பொழுதெல்லாம் வாலிபர்களுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டாங்கன்னு சொன்னாலே அவ்வளவுதான் காலெல்லாம் கிள நிற்காது உடன பிராம் கூப்பிடுவாங்க அங்கங்க போவாங்க ஊர் சுத்துவாங்க ஜாலியாக செலவழிப்பாங்க ரோட்ல எல்லாம் கூட்டம் கூடுவாங்க அப்படிதான் இப்பெல்லாம் இருந்து எடுக்கிறான் பக்தி விளக்கிக்கப்பட்டிருந்தாலும் கூட திருமணம் என்று சொல்லும்பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான வேலை அப்படி நண்பர்களோடு ஜாலியாக சுத்துறது போல பெற்றுள்ளதை கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த ஈசாக்கு எங்கே போனார் தெரியுமா தியானம் பண்ணுவதற்கு போனார்னு சொல்லி வருசுத்த வேதாக முத்திரடி இருக்கிறது ஆதி ஆகும் இருபத்தி அதிகாரம் அறுபத்தி மூணு முதல் வாசிக்கலாம் ஆமா ஒரு ஆள் வந்து ஒரு வாலிபன் இவர் யார் என்று சொல்லி இலியாசரிட கேட்கிறாள் அவர் தான் என்னுடைய எஜமான் என்று சொல்லி எலியாசர் சொல்லுகின்றார் அப்பொழுது விட்டு இறங்கி தலையிலே முக்காடி அவருக்கு கீழ்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்படிந்திருங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் நிற்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் டைவெஸ் கிறிஸ்தவர்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு பத்திரிகைகளை செய்து வருகிறது காரணம் தெய்வீகத்தை அறியாதவர்கள் பக்தி புரியாதவர்கள் எதற்காகவோ வாழுகிறோம் எப்படியோ போகிறோம் என்று சொல்லி வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு உணர்வை மாற்றிக் கொள்வதற்காக தான் இல்லற வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறாரே தவிர இது நீண்டகால வாழ்க்கை இறை உலகத்துக்கு இது புனிதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள் ஆகையினால தேவனுடைய ஜனங்கள் திருச்செபின் பிள்ளைகளில் தெளிவுள்ளவர்களாக வாழ்க்கை என்று சொல்வது ஒரு சில மாதங்கள் வாழ்ந்து முடிவதற்காக அல்ல நீண்ட காலமாக விவாகம் யாவருக்குளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் விவாக மஞ்சம் அசூசைப்படாததாக இருக்க வேண்டும் என்று வேத்தலை சொல்லியிருக்கின்றது இப்படி வாலிபனை கண்டவுடனே விவாகம் என்று ஆகவில்லை கண்டவுடனே அவள் இப்படி கிளை இறங்கி தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மரியாதை செலுத்தினாள் என்று வேத்திலிருக்கின்றன ஆம் பெரியமானவர்களே அந்த பெண்ணிடத்தில் கேட்டபொழுது நான் போகிறேன் என்று சொல்லி சம்மதம் தெரிவித்தாள் என்று வேத்தலை சொல்லியிருக்கிறார் அப்படத்துல வாய்ப்பறப்பு கேட்கிறார்கள் இந்த மனுஷனோடு கூட போகிறான் சொல்லுகிறார்கள் நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவது பெற்றோரிடத்துல சம்மதம் கேட்பதும் அந்த பெண்ணத்திலே பூர்ணமான சம்மதம் கேட்பதும் சில பெண்களிடத்துல சம்மதம் கேட்காம சில கல்யாணங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஏன்னா பெற்றோர்ல கடன் இருக்கும் அந்த கடனால் அதிகமான வரதட்சணை கொடுத்து பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது அதனால வயசான ஆட்கள் செகண்ட் மேரேஜ் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுத்து கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்காம பிள்ளைகளுக்கு பிரிய இல்லாத இடங்களுக்கு எல்லாம் வாகூல்கள் எல்லாம் செய்கிறார்கள் அந்த பிள்ளை கடந்து போய் கண்ணீர் வெடிக்க ஆரம்பிக்கின்றது ஏமா கண்ணிருந்து இந்த மாதிரி என்ன கணத்துல தள்ளிட்டீங்க குழியில தள்ளிட்டீங்க அப்படின்னு சில பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்து அழுகிறது என்னமா தலை விதி நாங்க என்ன பண்றது அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் சேஃப்டி பண்ணவே முடியாது அதையினால இல்லற வாழ்க்கை என்று சொல்லுவது நீண்ட காலமாக அவளுடைய வாழ்க்கையாக இருக்கின்றபடினால் அவளுக்கு சம்மதமாயின்றி கேட்டுதான் இது செய்ய வேண்டும் என்று ஈசாக்குடைய சரித்திரத்திலாம் வாசிக்கின்றோம் பெண்ணிடத்தில சம்மதம் கேட்டபொழுது அவளும் நான் சம்மதிக்கிறேன் போகிறேன் என்று சொன்னாள் என்று எழுதியிருக்கின்றோம் அதனால் அப்படிப்பட்ட ஒழுங்குகள் இந்த நேரத்தில் கேட்கப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லி கிருசு கடவுள் உலகத்தில உண்டு முடிஞ்சவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக செல்வியில ஜீவனை கொடுத்தவர் அவர் விரும்பி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் அல்லது ஆயிரக்கணக்கான குடும்பத்தினரை கட்டாயப்படுத்தி கூட்டி பாரகுத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும் எல்லாரும் மேலும் தமிழ் தெளித்து எல்லாரும் பரிசுத்தமாய் கொண்டு போயிருக்க முடியும் அப்படி கட்டாயப்படுத்தவில்லை இனிமேலும் கட்டாயப்படுத்த போகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டு வெளிப்படுத்தல் அதிகாரம் இருபதாவது வெளிப்படுத்தல் இதோ வாசற்படில் என்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜினம் பண்ணுவேன் அவனும் என்னோடு பூஜனம் பண்ணுவான் என்று இறைவனாகியே சுகிசி சொல்கிறார் வாசற்பில் நின்று தட்டுகிறார் எல்லார் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த உணர்வு உண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் தூய்மையாக வாழ வேண்டும் பக்தியாக வாழ வேண்டும் என்ற உணர்வு உண்டு ஆனால் அதுக்கு எல்லாரும் இடம் கொடுக்கிறது இல்லை உலகத்துக்கு உலகத்துடைய மாயளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து இந்த பக்தி நேரியை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகினால் வாசற்பில் நின்று ஒருவன் சத்தத்தை கட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன் அவனோடு போஜன இறைவனோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் அந்த தெய்வீக வாழ்க்கை ஆகினால் இந்த திருமணம் என்று சொல்லுவது இதற்கெல்லாம் முன்னடையாளமாக இயேசு ஒரு மனவாட்டி இப்படி ஆயத்தப்படுத்துகின்றார் என்பதற்கு முன்னடையாளமாகத்தான் ஒரு ஆடவனுக்கு ஒரு பெண்ணை கருத்தை நியமித்து இந்த ஒழுங்கலை செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஆகினால் தான் பரசுத்தாவியானவர் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும் அது மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதாக நம்ம திலவாசு தெரிந்திருக்கிறோம் அதனால் பிரியமானவர்களே இப்படி சம்மதம் தெரிவித்த பிறகு நான் கொண்டு வந்த உச்சிதமான பொருள்களை அந்த ரேபேக்காளுடைய அண்ணனுக்கும் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கொடுத்து அந்த ரேபேக்காளுக்கும் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய அவர் சேலை விடுக்காம இருந்திருக்கா நினைச்சு நினைப்பாங்க சிலர் அப்படி இல்லை அதுக்கு முந்தி சுடிதார் போட்டிருப்பா பாவாடை கட்டியிருப்பான்னு அலை சேலை கட்டியிருப்பாங்கன்னு இது ஒரு பழக்கம் அந்த தெரியாது உங்க குடும்பத்துல நேற்று தானே சாரி கட்டிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போகவே மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் சமுதாயத்திலே இது எதை காட்டுகிறது தெரியுமா தமிழ் பள்ளிகளுக்கு அதாவது தமிழக மனவாட்டியாக நியமித்தவர்களுக்கு ரெட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த கொடுத்து கொடுக்கிறாரா அந்த ரெட்சிப்பின் வஸ்திரத்தை யார் உடுத்திருக்கிறார்களோ அவளை அழைத்து கொண்டு போகத்தான் இயேசு வர போகிறார் பாருங்க இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குது ஒரு வீட்டில் நாலு பொண்ணு இருக்குன்னு வச்சுடுங்க ஒரு பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்த துணி கொடுப்பாங்க அந்த எந்த பொண்ணுக்கு அந்த சாரி கொடுக்கப்பட்டதோ அந்த பொண்ணு அழைச்சிட்டு போறதுக்கு தான் வாகன அல்ல வேற பொண்ணு அழைச்சிட்டு போக மாட்டார் சட்டப்படிதை குற்றமாகிட முடியும் அது போல எல்லாரும் நினைக்கிறாங்க கும்பிட ஏசுநாதிரி கும்பிட எல்லாருக்கும் பரவும் சொல்லி நிச்சயமாக கிடைக்காது அவர்களை அழைத்துக் கொண்டு போக போறார் ஒன்னாவது அதிகாரம் இப்படி வாசிக்கலாம் கர்த்தருக்குள் பூரிப்பாக மகிழ்கிறேன் என் தேவனுக்குள்ளின் ஆத்துமா கழிவு மனவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டி நகைகளின் சால்வை எனக்கு தரித்தார் என்று சொல்லுகின்றார் மக்கள் பாய்க்கிவார்கள் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் அது உலகத்தில் எந்த ஜவுளி கிடைக்காத ஒரு வஸ்திரம் மற்றவர்கள் மக்களை அழைத்துக் கொண்டு போகிறார் மனவாளனாக இசை அடுத்து வரப்போகிறார் ஆகினால் இன்று இந்த வைப்புகள் நடத்தப்படவிருக்கின்றது அருமையான சோரன் தாமசனும் அடுத்து குறிக்கப்பட்ட நாளிலே அந்த தான் கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை தரித்திருக்கிற மகளை வாகமணவியாக அழைத்து கொண்டு போக சீக்கிரமாக வரக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகினால் இந்த வைபமானது இந்த வேத ஒழுங்கின்படி பெற்றோரிடத்திலே பூரணமான சம்மதம் கேட்பதும் அப்படியே பெண்ணினிடத்தில் சம்மதம் கேட்பதும் மணமகன் கொண்டு வந்திருக்கிற உச்சதமான பொருள்களை கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கிற புடவையை தரித்து கொண்டு தேவ வருவதும் இந்த நிச்சயதார்த்த வைப்பத்தினுடைய ஒழுங்கு என்பதை உங்கள பற்றியில் அந்த ஒழுங்கின்படி மீது காரியங்களை தொடர்ந்து நடத்துவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை மறுபடியும் நாம் அலாரஞ்சபம் செய்வோம்